அன்பிற்கினிய நற்றினை நேயர்களே அத்தனை பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களோடு வணக்கங்களும் வெங்கடேசன் சரவடி வாயிலாக நம் சந்திப்பு நிகழ்கிறது என்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் கேட்குறவங்க எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி என்னென்னா இந்த நல்ல நேரத்தில் எல்லார் வீடுகளிலையும் இந்த பலகாரம் பண்றது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா இப்ப தான் எல்லாரும் பலகாரங்கள்லாம் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க அதில் குறிப்பாக அதிரசங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதார்த்த தீபாவளி திருநாள்ல தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா இந்த தீபாவளி திருநாள்ல தயாரிக்கப்படக்கூடிய இந்த அதிர்சத்தை பத்தி நம்ம நாட்டுப்புற மக்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப வேடிக்கையான பாட்டு என்ன இந்த கால குடும்ப தலைவிகள் தனி போறோம் போகணும்னு ஆசைப்படுற குடும்ப தலைவர்கள் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க போல்றக்கு கொஞ்சம் பேரு அவங்கதான் இதெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து எங்க நடைபெடையில எங்கயாவது ஓரமா உட்கார்ந்து எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு என் காது பட்டுச்சு அது உங்க காதுகள் கேட்கும்படியாக பாடுறதுல எனக்கு சந்தோஷம் கேளுங்க கேட்டு நீங்களும் சந்தோஷம் ஓ என்ன வாங்கி லங்கடி ஏலோ அது ரசம் தான் சுட்டு வச்சேன் ஏழை லங்கடி ஏலோ ஆழாக்கு என்ன வாங்கி ஏழை லங்கடி ஏலோ நான் அது ரசம் தான் சுட்டு வச்சேன் ஏழை லங்கடி ஏலோ அதுல ரெண்ட காணவில்லை ஏழை லங்கடி ஏலோ என்னுக்கு போன திறந்தது யார் ஏழை லங்கடி ஏலோ ஆடாக்கு என்ன வாங்கி ஏழைங்கடி ஏலோ நான் சுட்டு வச்சேன் ஏழைலங்கடி ஏலம் அதுல ரெண்டே காணவில்லை ஏழைலங்கடி ஏலம் நாடுக்கு பானை திறந்தது யார் ஏழைலங்கடி ஏலோ மாமனார் எடுத்திருந்தா ஏழேளங்கடி ஏலோ amanaare eduthunda elelangadi <laughs> elam <laughs> amandaila adchirume elelangadi elam amanaare eduthunda elelangadi elam amandaila adchiruve elelangadi elam ye maamiyaare eduthunda elelangadi elam na mattedu adchiruve elelangadi elam ye maamiyaare eduthunda elelangadi elam na mattedu adchiruve elelangadi elam மூட்டாரைங்கடி ஏலோ மூட்டாரை எடுத்திருந்தா ஏழே அலங்கடி ஏலம் நான் வைப்பேன் ஏனே இரங்கடி ஏலோ அழாய்க்கு என்ன வாங்கி ஏழு இலங்கை ஏலம் அந்த ரசம் தான் சுட்டு வச்சேன் ஏழை ரங்கடி ஏலம் அதுல ரெண்டே காணவில்லை ஏழை இலங்கடி ஏலோ எனக்கு பானை திறந்தது ஏழைலங்கடி ஏலோ என் நாத்தனாறு என் நாறை எடுத்தா ஏழே லங்கடி ஏலும் நான் கருத்து நியாயங்கே பையனே லங்கடி ஏலும் நாத்தனாறு எடுத்திருந்தா ஏழே லங்கடி ஏலும் நான் கருத்து நியாயங்கே பையனேலங்கடி ஏலும் கொழுந்த நாரை எடுத்திருந்தா ஏழே லங்கடி ஏலோ என் கொழுந்த நாரை எடுத்திருந்தா ஏழே லங்கடி ஏலோ நான் குருதன் அல்ல குத்தேவப்பேன் ஏழே லங்கடி ஏலோ என்ன வாங்கி ஏழை லங்கடி ஏலோ நான் அது ரசம் தான் சுட்டு கிடைச்சேன் ஏழை லங்கடி ஏலோ அதுல ஆம்பிளியா எடுத்திருப்பார் ஏனோ ஆறு ரெண்டு தட்டில் தானும் போட்டேன் ஏழை ரெங்கடி ஏலும் அடுக்கு அதரசி ஏனும் போட்டேன் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ஏழை ரங்கடி ஏலும் அழகாக தாப்பா போட்டேன் அழகாக தாப்பா போட்டேன் அழாக்கு என்ன வாங்கி ரங்கடி ஏலோ அழாக்கு அழாக்கு அழாக்கு என்ன வாங்கி ஏழை ரெங்கடி ஏலோ நாதரசத்தான் சுட்டு ஏழே ரங்கடி ஏலோ அதுல ரெண்டா காணவில்லை ஏழை ரங்கடி ஏலோ ஏழுக்கு பாண்ட திறந்ததுயா ஏழே அந்த பெண்ணாகப்பட்டவள் கடைசியில தன்னுடைய ஆம்லியானை கண்டுபிடிச்சு அடுக்குப்பான தட்டுல போட்டு தாப்பா போட்டிருக்கா இதுதான் தற்கால நிலையில தனி குடும்பம் போற அந்த பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியோட இந்த பாட்டையும் கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிறகு நல்ல வாய்ப்புகள் தருணத்திலே நம்மளா சந்திக்கிறதுக்கு இந்த மாதிரி நன்றினை நல்ல உள்ளங்கள் ஏற்பாடு செய்யணும் அதுபடியா நமக்கு மறுபடியும் வந்து சந்திக்க வாய்ப்பு எல்லாம் கிடைக்கணும்னு நன்றி வணக்கம் என்ன வெங்கடேசன் ஐயா இவ்வளவு பேருகிட்ட தேடி கண்டுபிடிச்சா அந்த நமக்கு ரெண்டு கொடுக்காம போய்த்தா